செல்வம் கரங்களை தட்டி கத்தரை மகிமைப்படுத்துவோமா நாம் தேவனுடைய அன்பை பற்றி படித்துக் கொண்டு வருகிறோம் எப்படி தேவன் நமக்கு அன்பாகவே இருக்கிறார் அன்பாகவே இருக்கிறார் என்பது நமக்கு அவசியமா இருக்குது அதுல மாற்றமே கிடையாது தேவன் நிறைய குணங்கள் அவருக்கு இருக்கிறது அதுல அன்பும் ஒன்று அப்படி கிடையாது பைபிள் அப்படி சொல்லவே இல்லை There are many attributes to God. தேவனிடத்தில் தேவனை பற்றிய நிறைய உண்மைகளை வேதம் நமக்கு போதிக்கிறது அப்படி போதிக்கும் போது தேவன்கிட்ட நிறைய குணங்கள் இருக்குது அதில் ஒரு குணம் வந்து அன்பு குணம் கிடையாது தேவன்கிட்ட நிறைய குணாதிசயங்கள் இருக்குது நிறைய கேரக்டர் இருக்குது அவர்கிட்ட நிறைய விசேஷித்த விஷயங்கள் இருக்குது தனித்தன்மை வாய்ந்த குணங்கள் இருக்குது யாரோடும் ஒப்பிட முடியாத அவரை அவருக்கு ஒப்பானவர் ஒருவரும் இல்லை ஆனால் தேவனிடத்துல இப்படி வேதத்தில தேவனை பற்றி சொல்லியிருந்தாலும் தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்று சொல்லும் அன்பு என்பது தேவனுடைய குணமாக சொல்லலை தேவனுடைய உருவமாகவே இருக்கிறது அவர் அன்பின் உருவமாகவே இருக்கிறார் அன்பின் ஊற்றாக இருக்கிறார் அன்பின் உறைவிடமாக இருக்கிறார் அவர் அன்பு அவரிடத்துல அன்பு ஏராளமாக இருக்கிறது தாராளமாக இருக்குது அன்பாகவே என்னோடு இருக்கிறார்ோதியா இல்ல தேவன் மனுஷனுக்கு எதிரியா இல்ல நாம் சத்துருக்களா இருந்தோம் எப்படி வேதம் சொல்லுதுன்னா நாம சத்துருக்களா இருந்தோம் நாம் அவரை விட்டு தூரம் போனோம் நாம் அவருக்கு விரோதமா வாழ்ந்தோம் தேவன் நமக்கு விரோதியாக இருக்கவே இல்லை அவருடைய அன்பை தேவன் தம்முடைய குமாரன் மூலமாய் சிலுவையில வெளிப்படுத்தினார் முழுமையாக வெளிப்படுத்தினார் எல்லா மனுஷர் மேலும் உள்ள தேவன் அன்பு சிலுவையில வெளிப்படுத்தப்பட்டது வெறும் இஸ்லவேலர்களுக்காக மாத்திரம் இயேசு மறிக்கவில்லை உலகத்தில் இருக்கிற சர்வ லோகத்தில் இருக்கிற எல்லா மனுஷருக்காகவும் இனி இந்த உலகத்தில் அன்பை ஒரு சந்ததி ஒரு குறிப்பிட்ட இனம் ஒரு குறிப்பிட்ட தேச மக்கள் அவர்கள் எனக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்லி என்றைக்குமே அழைத்துக் கொள்ள முடியாது தேவ அன்புக்கு எல்லையே கிடையாது அதை அளந்துவிட முடியாது ஆகவே அளவற்ற அன்பு அறிவு அன்பு இந்த அன்பை தேவன் என்ன செய்திருக்காருன்னா நம்ம இருதயத்தில் ஊற்றிருக்கிறார் உங்கள் உள்ளத்துல ஊற்றி இருக்கிறார் உங்கள் குடும்பத்தில் ஊற்றியிருக்கிறார் உங்கள் ஒவ்வொரு மனுஷருக்குள்ள ஊற்றி இருக்கிறார் வேதம் சொல்லுது பரிசுத்த ஆவியினாலே தேவன் தம்முடைய அன்பை நம்முடைய இருதயங்களில் ஊற்றி இருக்கிறார் இன்னைக்கு நமக்குள்ள தேவ அன்பு இருக்கிறது ஆதாம் குள்ள இருந்த அன்பு இன்றைய நமக்குள்ள இல்லை ஆதாம் எப்படி ஒரு தன் மனைவியையோ தன்னுடைய பிள்ளைகளையோ இந்த உலகத்தையும் அவன் எப்படி பார்த்தானோ அப்படி நாம் பார்க்க தேவையில்லை அப்படி நாம் வாழ தேவையில்லை ஏனென்றால் தேவன் தம்முடைய அன்பை நம்முடைய ஹிருதங்களை ஊற்றிருக்கிறார் ஆதாம் குள்ள இருந்த வாழ்க்கை மறித்து போய்விட்டது ஆதாம் குள்ள என்றை எப்பொழுது மனுக்குளம் இயேசு இந்த பூமியில மறித்தாரோ அன்றைக்கு ஆதாம் குள்ள பிறந்த சந்ததி ஆதாம் குள்ள வாழ்ந்த மனுக்குளம் ஆதாம் பின்னடியில் இருந்த மனுக்குளம் மறித்து போனது இன்றைக்கு நாம் எல்லாரும் இயேசுவின் உயிர்த்தெழுதலாலே ஒரு புதிய மனுக்குலமாக இந்த உலகத்துல நாம் எல்லாரும் அவதரித்திருக்கிறோம் ஒவ்வொரு மனுஷனும் புது மனுக்குளம் இது திஸ் இஸ் நியூ கிரியேஷன் தி கிரியேஷன் அண்டர் கிரைஸ்ட் கிறிஸ்துக்குள்ள நாம் எல்லாரும் கொண்டு வரப்பட்டிருக்கிறோம் சர்வ லோகமும் ஆதாமுக்குள்ள இருந்த அந்த லோகம் ஆதாமுக்கு பின்னர் இருந்த மனுஷனை தேவன் கொண்டு வந்து கிறிஸ்துக்குள்ள கொண்டு வந்துட்டார் இன்னைக்கு இந்த உலகத்தை தேவன் புது சிருஷ்டியாக பார்க்கிறார் இதுல வாழ்ற மனுஷன் புது சிருஷ்டியா இருக்கான் நம்ம புது சிருஷ்டிகள் அந்த பழைய சிருஷ்டிக்கும் புது சிருஷ்டிக்கு என்ன வித்தியாசம்னா அதில் இருந்தது சுய அன்பு இன்றைக்கு நமக்குள்ள இருக்கிறது தேவ இந்த தெய்வீக அன்பு தான் நம்மை நெருக்கியே வருது இந்த உலகத்தில் மனித மனிதர்களை நேசிக்க அவரை நேசிக்க நம்ம வீட்டில் இருக்கிறவர்களை நேசிக்க நம்மை சுற்றி வாழ்கிற மனிதர்களை நேசிக்க இந்த அன்பு தான் மையமாக இருக்குது இட்இஸ் இட் இஸ் அவர் மோட்டிவ் அதுதான் அதுதான் மோட்டிவா இருக்குது அதுதான் நம்மள டிரைவ் பண்ணுது ஊந்தி நடத்துது முன்னேறி செல்ல வைக்குது இந்த அன்புல தான் நாம இந்த உலகத்தை பார்க்க வேண்டும் இந்த அன்புல தான் கிறிஸ்து எப்படி அன்புலவரா அன்பு நிறைந்தவரா எப்படி அன்பை அடிப்படையாக வைத்து வாழ வாழ்ந்தாரோ அதே வாழ்க்கையை நாமும் வாழும்படி இந்த உலகத்துல தேவன் நம்மை தெரிந்தெடுத்திருக்காரு நம்ம எல்லாரும் ஒருவரை ஒருவரை நேசிக்கிறதுக்காக தன் தேவன் தம்முடைய அன்பை நமக்குள்ள வச்சிருக்கார் ஆகவே நீங்கள் உங்கள் புருஷனை நேசிக்கிறதோ உங்க பிள்ளைகளை நேசிக்கிறதோ உங்க மனைவிய நீங்க நேசிக்கிறதோ கடவுளுக்கு எந்த வருத்தமும் கிடையாது இப்ப நேசிக்கிறதை விட நீங்க அதிகமா நேசிச்சா ஆண்டோர் கோச்சிக்க போறதே கிடையாது நீங்க தாராளமா நேசிக்கலாம் முன்ன நேசிக்க முடியல இப்ப நேசிக்க முடியுது முன்ன பே முன்ன மன்னிக்க முடியல இப்போ மன்னிக்க முடியுது முன்ன விட்டு கொடுக்க முடியல இப்போ விட்டு கொடுக்க முடியுது முன்ன சில விஷயங்களை மறந்து முன்னேறி செல்ல முடியல இப்போ முன்னேற முடியுது ஏன்னா அந்த வாழ்க்கை அந்த அன்பு நீக்கப்பட்டாது இயேசுவின் அன்பு நமக்குள்ள வைக்கப்பட்டிருக்கிறது உங்களுக்குள்ள இருப்பது தெய்வீக அன்பு அதை பரிமாறுங்கள் அதை பரிமாறுங்கள் அது உங்களுக்கு தேவன் உங்ககிட்ட கொடுத்துட்டு அதை வந்து எனக்கு மட்டுந்தான் அப்படின்னு சொல்லலை இந்த அன்பு தான் உலகம் காணாமல் இருக்கிறது இந்த மன்னிக்கிற அன்பை இந்த உலகம் கண்டதில்லை இந்த விட்டு கொடுக்கிற அன்பை இந்த உலகம் கண்டதில்ல எவ்வளவு தூரம் விட்டு கொடுக்கலாம் சாகுற அளவுக்கு விட்டு கொடுக்கலாம் விட்டு கொடுத்தார் எவ்வளவு தூரம் மன்னிக்கலாம் எவ்வளவு மோசமா மோசமான நிலைக்கு போயும் மனுஷனை மன்னிக்கலாம் எந்த மனு மோசமான நிலையில கொண்டு போய் நிறுத்தினா கூட மன்னிக்கலாம் சிலுவையில செய்து காட்டினார் எத்தனை பேரை மன்னிக்கலாம் உலகத்தையே மன்னித்தார் எவ்வளவு பேரை மன்னிக்கலாம் எவ்வளவு பேரை வேணாலும் மன்னிக்கலாம் இந்த தேவ அன்புக்குள்ள இருக்கிற இந்த குணாதிசயம் தான் இன்னைக்கு நம் மூலமா வெளிப்படுகிறது ஆகவே நீங்கள் யார் உங்க உங்களுடைய உங்க இருதயத்துல என்ன இருக்குது அப்படின்னு கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பாருங்க நீங்கள் தேவ அன்பினால் நிரப்பப்பட்ட ஜனங்கள் உங்களுக்குள்ள இருப்பது தேவ அன்பு எல்லாரும் என்னோட கூட செய்யணும்னு சொல்லுங்க எனக்குள்ள இருப்பது தேவன்பு பக்கத்துல உங்களை கூப்பிட்டு சொல்லுங்க உங்களுக்குள்ள இருக்கிறது தேவ அதுக்கு ஒரு உதாரணம் சொன்னேன்பு உள்ள இருக்குது தேவன்பு தானே காட்டப்படணும்பு ஆட்டோமேட்டிக்கா காட்டப்பட முடியாது தேவ ஆட்டோமேட்டிக்கா வெளிப்படுறது இல்ல தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்று தேவன் சும்மா உட்காந்து இறங்கி வந்தார் தெரு தெருவா அவர் அந்த அன்பிலே ஆப்ரேட் பண்ண ஆரம்பித்தார் அந்த அன்பிலே காரியங்களை செய்கிறவராக மாறினார் அவருடைய ஒவ்வொரு செயலுக்கும் காரணம் அந்த அன்பா இருந்தது ஆட்டோமேட்டிக்கா வெளிப்படாது இந்த அன்பு நாம் இந்த உலகத்தில் வாழ்கிற வாழ்க்கையின் மூலமா வெளிப்படுது என்னை உங்க மூலமா வெளிப்படுது வெளிப்படுத்த வேண்டும் போன வாரத்துல சொன்னு இந்த சுயநலம் எப்படி ஆதாம தேவன் ஆப்ரேட் பண்ணி ஒரு பெண்ணை எடுத்தாரோ அந்த மாதிரி சுயநலத்தை ஆண்டவர் கட் பண்ணி எடுக்கிறாரு சில நேரத்துல அது அது அது எவ்வளவு பெரிய தவறு அப்படின்னு தெரியாமயே அநேக ஜனங்கள் அத உடையவர்களா இருக்கிறோம் அதனாலதான் கிறிஸ்துவின் அன்பை பற்றி பவுல் சொல்லும்போது பிளிப்பியர் ரெண்டா அதிகாரத்துல சொல்றாரு கிறிஸ்துவின் சிந்தை உங்களுக்கு உண்டாகிருக்க கடவுது த மைண்ட் ஆஃப் கிரைஸ்ட் தேவனுடைய மனது நமக்கு உண்டாகணுமா அவர் எப்படி மற்றவங்க ஜனங்களை பார்த்தாரு மனுஷனை பார்த்தாரு பொள்ளாத மனுஷன் பொல்லாத வாழ்க்கை வாழ்கிறவங்களை அவர் எப்படி ஹேண்டில் பண்ணாரு அவருடைய மனது நமக்கு தேவை அவர்கிட்ட கொஞ்சம் கூட சுயநலம் கிடையாது அவர் தம்முடைய மகிமையை விட்டுட்டு நமக்காக இறங்கி வந்தார் அதான் வேதம் சொல்லுது பவுல் சொல்றாரு அந்த சிந்தை நமக்கு வேணும் சில நேரத்தில் மாறிடுறோம் அப்படி மாறும்போது அங்கத்தான் குழப்பங்கள் அங்கத்தான் பிரச்சனைகள் அங்கத்தான் மன்னிக்கப்படாத ஒரு நிலை அங்கத்தான் கோபம் அங்கதான் வைராக்கியம் அங்கதான் விரோதம் அங்கதான் முதுகுக்கு பின்னாடி போய் பேசுறது இது எல்லாமே நடக்கிறது காரணமே இந்த சுயநலத்தானதான் எப்ப இந்த சுயநலம் நம்ம வாழ்க்கையிலிருந்து நம்ம கண்டுபிடித்து அதை வெளியே எடுக்கிறோமோ கண்டுபிடிக்க கற்றுக்கிறோமோ அப்போல்லாம் நாம் தேவ அன்புல ஃப்ரீயாக மூவ் பண்ணலாம் ஃப்ரீயாக மூவ் பண்ணலாம் ஒரு க்ரட்ஜிங் இருக்காது மனசில் எதையோ வச்சுக்கிட்டு மன்னிக்க மாட்டோம் ஆ எனக்கு ஒரு காலம் வரும் நான் பார்த்துக்கிறேன் நான் சொல்லியிருக்கேன் நீங்கள் சொல்லியிருக்கீங்களா என் காலம் வரட்டும் இப்போ மன்னிச்சிட்றேன் போய் தொலை ம் எனக்கு ஒரு காலம் வரும் இதே மாதிரி எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அப்ப நான் பாத்துக்கிறேன் ஒருவேளை அந்த வாய்ப்பு கிடைச்சிச்சுன்னு வச்சுங்க பல மடங்கு அவமானப்படுத்துறது பல மடங்கு குற்றப்படுத்துறது பல மடங்கு அசிங்கப்படுத்துறது பல மடங்கு வெட்கப்படுத்துறது எல்லாம் பார்த்துருக்குறீங்களா தான் உலகம் நடக்குது உலகத்துல இருக்கிற அன்புல எவ்வளோ சுயநலம் கலந்துருக்கு இயேசுவின் அன்புல சுயநலம் கிடையாது ஏன் தேவன் தம்முடைய அன்பை நமக்குள்ள வச்சிருக்காரு தெரியுமா சுயநலம் இல்லாத ஒரு அன்பை நாம் காட்டணுன்றதுக்காக கொழுந்திய சபை என்பது ரொம்ப அருமையான சபை அந்த சபையில் நிறைய கிஃப்ட்ஸ் வரங்கள்லாம் நிறைய இருக்குது நல்ல வர வரங்களோட வாழ்றாங்க அவங்க கிட்ட நிறைய குவாலிட்டிஸ் இருக்கு நல்ல தேவனை அறிந்து கொள்றதும் தேவனை பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கிறதும் தேவன் அவங்கள அவங்கள அவங்களோட பேசுகிறதையும் தேவன் அவங்களோ அவங்க கூட இருக்கிற அவங்களோட இருந்து தம்முடைய ஆவியினால் அவர்களுக்கு அருள் அருளின அற்புதமான வரங்கள் அவங்ககிட்ட கொட்டி கிடக்குது கொருந்தியர் சபைன்றது த சர்ச் விச் ஃபுளோடு வித் கிஃப்ட்ஸ் ஒரு சபை கொருந்திய சபை என்பது வரங்களில் நல்லா மிதந்தவங்க பாத்தீங்கன்னா திடீர்னு தீர்க்க தர்சனம் சொல்லுவாங்க திடீர்னு ஒருத்தர் அந்நிய பாஷையில பேசுவாங்க திடீர்னு ஒருத்தர் அந்நிய பாஷையை விளக்கி சொல்லுவாங்க பயங்கரமான வரம் வரம் வரம் பிடிச்ச ஆளுங்க அவங்க நோட்டீஸ் போடுறாங்கல்ல வரம்பெற்ற ஊழியக்காரர்னு நீங்க அந்த அந்த கொருந்திய சபைக்கு நோட்டீஸ் போட்டீங்கன்னா வரம்பெற்ற சபை புல்லாவே வரம் எல்லாமே வரத்துல இருக்கிறவங்க யாரோ ஒரு ஊழியக்காருக்கு கடவுள் ஏதோ வரம் கொடுத்திருக்காருன்னு கிடையாது குறந்திய சபையில் இருக்கிற யூதர்கள் வாழ்ந்தவர்கள் நினைக்கிறது உங்கள் வாயிலிருந்து கூட தீர்க்க தரிசன வார்த்தை வரும் நீங்கள் கூட ஆறுதலான வார்த்தையை மற்றவங்களுக்கு சொல்ல முடியும் நம்மளால அப்படி பார்க்குறதே கிடையாது ஒருவேளை கடவுளை அவங்களுக்கு கொடுத்துருந்தா கூட மூடி வச்சிருது எதுக்கு வம்பு நம்ம ஏதாவது தப்பாக சொல்கிறோமோ ஒரு பயம் ஆனால் உங்களுக்குள்ள கடவுள் ஒரு தீர்க்க தரிசன வாரத்தை வச்சிருக்காரு நீங்கள் போய் அன்பின் வார்த்தைகளை ஆறுதலான வார்த்தைகளை நம்பிக்கையின் வார்த்தைகளை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்ல முடியும் உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு சொல்ல முடியும் நான் சொல்கிறேன் உங்கள் புருஷனுக்கு நீங்கள் சொல்லலாம் அந்த மனுஷன் உடஞ்சி போயிருக்கிறாரு அவருக்கு நீங்க போய் ஒரு தீர்க்க சொல்லி பாருங்க வருது பயங்கரமான வார்த்தை மிரட்டுற வார்த்தை திற வார்த்தை தான் வருது தீர்க்க தரிசன வார்த்தை வருது இல்லை கொருந்தி சப் அப்படி கிடையாது ஆல் பிலிவர்ஸ் ஒவ்வொரு விசுவாசியும் வரத்தில் ஆ பயங்கரமான வரத்தில் இருக்காங்க இந்த வரம் ஒரு பக்கம் இருக்குது பிரச்சனையும் ஒரு பக்கம் இருக்குது அவங்களுக்குள்ள பெருமை இது என்ன ஆயிடுச்சு சுயநலமா மாற ஆரம்பிச்சிச்சு ஒன்று குரந்த இருக்கு காட்டுறேன் பனிரெண்டாம் அதிகாரம் ஏலாவது வசனம் நாலா ஏலாவது வசனத்துல இருந்து வாசிக்கிறேன் பனிரெண்டாம் அதிகாரம் ஏலாவது வசனம் ஆவியினுடைய அனுக்கிரகம் அவன் அவனுடைய பிரயோஜனத்திற்கென்று அளிக்கப்பட்டிருக்கிறது ஆவியானவர் என்ன செய்திருக்காராம் ஒருத்தருக்கு ஒருத்தர் பிரயோஜனமா இருக்கிறதுக்காக வரத்தை கொடுத்திருக்காராம் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவியா இருக்க பிரயோஜனமா இருக்க இது அப்படியே தொடர்ந்து வாசித்தீங்கன்னா என்னென்ன வரம் கொடுத்துருக்காரான் அப்படின்னு லிஸ்ட் இருக்கும் எட்டுல இருந்து வாசிக்கிறேன் எப்படி எனில் ஒருவனுக்கு ஆவியினாலே ஞானத்தை போதிக்கும் வசனமும் வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலேயே அறிவை உணர்த்தும் வசனமும் வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே விசுவாசமும் வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலேயே குணமாக்கும் வரங்களும் வேறொருவனுக்கு அற்புதங்களை செய்யும் சக்தியும் வேறொருவனுக்கு தீர்க்க தரிசனம் வேறொருவனுக்கு ஆவிகளை பகுத்தறித்தலும் வேறொருவனுக்கு பற்பள பாஷைகளை பேசுதலும் வேறொருவனுக்கு பாஷைகளை வியாக்கியானம் பண்ணுதலும் அளிக்கப்படுகிறது சொல்றா நிறைய வரங்கள் சொல்றாரு ஒன்பது வரங்கள் கிட்ட சொல்ற சொல்லிட்டு சொல்றாரு பதினோராது வசரம் இவைகளையெல்லாம் அந்த ஒரே ஆவியானவர் நடப்பித்து தமதுக்கு சித்தமான சித்தத்தின்படி அவனவனுக்கு பகிர்ந்து கொடுக்கிறார் எல்லாத்தையும் ஒரே ஆளுகிட்ட கொடுத்த பகிர்ந்து கொடுத்திருக்கிறார் அதான் சர்ச்சு இன்னைக்கு நம்ம கூடி வந்திருக்கிறோமே நான் பிரசங்கம் பண்றேன் ஆனா உங்ககிட்ட ஒவ்வொருத்தருக்கிட்டையும் தேவன் ஒவ்வொரு வரங்களையும் பகிர்ந்து அளித்திருக்கிறார் நீங்க கேட்கலாம் அது எப்படி என்ன மாதிரி அது அடுத்த வசனத்தை பாருங்க பனிரெண்டு எப்படி எனில் சரீரம் ஒன்று அதற்கு அவயங்கள் அநேகம் எப்படி கொண்டு வந்து நிறுத்துறாரு சபை சரீரமா இருக்கிறது கிறிஸ்துவின் சரீரம் என்று அழைக்கப்படுது உதாரணத்துக்கு நம்முடைய உடம்புல நம்முடைய சரீரத்துல நிறைய அவயங்களை பார்க்கறோம் இதெல்லாம் சேர்ந்து இயங்கும் போது இந்த சரீரம் சரியான நிலையில நிற்குது இதுல எங்கெங்கெல்லாம் குறை இருக்குதோ எந்த இதெல்லாம் ஆப்ரேட் பண்ணலையோ என்னென்ன அவயங்கள் வேலை செய்யலையோ அப்ப இந்த சரீரம் பெலவீனப்படுது சபை என்பதும் அப்படிதான் நம்ம எல்லாரும் ஒரு ஐக்கியத்துல கொண்டு வரப்பட்டிருக்கிறோம் இந்த ஐக்கியம் எதுக்கு நம்ம எல்லாருக்கும் தேவன் கொடுத்திருக்கிற இந்த வரங்கள் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற தாளந்துகள் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற கிப்ட்ஸ் இதையெல்லாம் நாம ஒருவருக்கு ஒருவர் பயன்படுத்தும்படிக்கு சொல்றாரு ஒரே சரீரத்தின் அவயங்கள் எல்லாம் அநேகமா இருந்தும் சரீரம் ஒன்றாகவே இருக்கிறது ஒரே சரீரம் ஆனால் அவயங்களுடைய வேலை எல்லாம் வேற வேற வேற இவங்களுக்குள்ள நிறைய பிரச்சனை அதனால அவர் கொண்டு வந்து நிறுத்துறாரு ஒரே சரீரம் பண்ணீங்க உங்களுக்குள்ள என் சண்டை போட்டுக்கிறீங்க உங்களுக்குள்ள எதுக்கு இவ்வளோ பிரிவினைகள் உங்களுக்குள்ள எதுக்கு பிரச்சனைகள் உங்களை ஒரே சரீரமாக பாருங்க உங்களை ஒவ்வொருவரையும் அவயங்களா பாருங்க நீங்கள் ஒவ்வொருவரும் முக்கியமானவங்க நீங்க எல்லாருமே இயங்கினாதான் ஒரு சரீரத்துக்கு எப்படி ஒரு எல்லா அவயங்களும் இயங்கும் பொழுது எல்லா அவயங்களும் சரியான வேலையை அதனுடைய வேலையை செய்யும் இந்த சரீரம் என்ன பண்ணும் நல்ல தங்கு தடம் இல்லாமல் பிரச்சனை இல்லாமல் இந்த சரீரம் இயங்கும் ஆனா இந்த சரீரத்துக்குள்ள பிரச்சனை வர்றதுக்கு காரணம் என்ன அவயங்கள் அந்தந்த அவயங்களுடைய வேலையை செய்யாம அந்தந்த அவயங்கள் வேற வேற வேலையை செய்யும்பொழுது இந்த சரீரத்தில் குழப்பம் வர ஆரம்பிக்குது அப்ப இந்த அவயங்கள்ல சபைய பார்த்து சொல்றாரு நீங்கள் ஒவ்வொருவரும் அவயங்களா இருக்கீங்க இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டே வர்றாரு அவங்களுக்குள்ள நிறைய பிரச்சனைகள் இருக்குது மாத்திரம்ல எக்கச்சக்கமான பிரச்சனை இருக்கு ஆனா இந்த வரத்தை வச்சிக்கிட்டு பிரச்சனைக்குள்ள வாழ்ந்துட்டு இருக்கிறதுனால சபைக்குள்ள இத வச்சுக்கிட்டு எல்லாருமே தனியா வாழ்ந்துட்டு இருக்கிறதுனால சுயநலமா வாழ்ந்துட்டு இருக்கிறதுனால பவுல அவங்களுக்கு பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு சொல்றாரு பனிரெண்டு முப்பத்தி ஒன்று இப்படி இருக்காரு முக்கியமான வரம் வரங்கள் இருக்குதான் அதெல்லாம் நாடுங்க எது பிரயோஜனப்படும் அத நாடுங்க எந்தெந்த வரம் மனுஷனை கட்டும் எந்தெந்த வரம் மனுஷனுக்கு உதவி செய்யும் அதனாலதான் சொன்ன பாருங்க நம்ம இப்படி கூடி வந்து நம்ம பாடுற பாட்டு நம்ம கேட்குற பிரசங்கம் நம்ம பண்ற ஜபம் இப்படி கூடி கதவெல்லாம் திறந்து லைட் எல்லாம் போட்டு இப்படி எல்லாம் உட்காந்து கடைசியா நம்ம யாரோட கூடவும் எந்த ஐக்கியமும் இல்லாம இருக்கிறோன்னு வச்சுங்களேன் நம்ம கூடி வந்த இடம் தப்பான இடம் இங்க கேட்குற வார்த்தைகள் நமக்கு இங்க அறிந்து கொள்ற விஷயங்கள் இது நாம் போய் வீட்டுல சந்தோஷமா சமாதானமா ஐக்கியமா நட்போட வாழ்கிறதுக்கு உதவி செய்யலைன்னா இது தப்பான இடம் எத்தனையோ கருத்து வேறுபாடுகள் இருக்கு இதெல்லாம் தூக்கி தலையில் வச்சுட்டு உட்காந்துருக்க கூடாது ஒன்னே ஒன்று தான் ரொம்ப முக்கியம் உறவு ரொம்ப முக்கியம் எத்தனையோ டிஃப்ரெண்ட்ஸ் இருக்கலாம் எத்தனையோ வரங்கள் இருக்கலாம் எத்தனையோ வித்தியாசங்கள் இருக்கலாம் என் டேஸ்ட் வேற உங்கள் டேஸ்ட் வேற நம்முடைய விருப்பங்கள் வேற பல விஷயங்கள் இருக்கு நாம் புரிந்து வேற நீங்க புரிந்து வேற ஒவ்வொருத்தரும் அப்படிதான் ரொம்ப வித்தியாசமான ஆட்கள் இந்த மாதிரி ஒரு மனிதர்களை தான் தேவன் என்ன பண்ணிருக்கிறார் சபையா கொண்டு வந்திருக்கிறார் தம்முடைய சரீரமாக அவர் பார்க்கிறார் நம்ம எல்லாரையும் இணைத்து கொண்டார் அவருடைய ரத்தத்தால் நம்ம எல்லாரையும் இணைத்துக் கொண்டார் இன்னைக்கு நம்ம கூடி வந்து ஒருத்தரோடு ஒருத்தர் அன்பாக ஐக்கியமாக இருக்க முடியல அதுக்கு வழி இந்த பிரசங்கங்கள்லாம் இல்லை நம்ம ஒன்னும் அடைஞ்சி ஒரு பெரிய நம்ம சாதிச்சோன்றதெல்லாம் கிடையாது பாருங்க இந்த ஞாயிற்றுக்கிழமை கோயில்ல போய் வேஸ்ட் பண்ணிட்டோம் வீட்டிலே உட்கார்ந்து இருக்கலாம் அந்த சோபால யாருக்கும் இடம் கொடுக்காம பேசாம இருந்திருக்கலாம் நல்லவேளை வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை சாய்ந்திரத்தில் இந்த மாதிரி பிரசங்கம் பண்றது நல்லதுன்னு நினைக்கிறேன் திங்கட்கிழமிலிருந்து சனிக்கிழமை முறைய நிறைய பேர் எவ்வளவு கிரீம் தேய்ச்சாலும் அந்த சுருக்கம் போறதில்லை ஏன் தெரியுமா உள்ளத்தில் அவ்வளோ கோபம் உள்ளத்தில் அவ்வளோ வைராக்கியம் உள்ளத்தில் அவ்வளோ விரோதம் உள்ளத்தில் அவ்வளோ பகை இது அப்படியே கண்டினியூவாக இந்த ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு கொடுத்துருக்காங்க அதுக்கு ஓய்வு அதுக்கு திங்கட்கிழமிலேருந்தான் ஆரம்பிச்சிடும் எல்லாம் கிர கிரட்ஜிங் இறுக மனத்தோடவே வாழறது இறுக்கி வாழறது வேலையை செய்யாத இது இன்றைக்கி நம்ம பாடின பாட்டு வேஸ்ட்டு நம்ம ஜபித்த ஜபம் வேஸ்ட் நானே சொல்ற ஒண்ணுமே அதிகாரத்தை வாசித்து பாருங்க நம்முடைய திர்க்க தரிசனம் ஒண்ணும் கிடையாது காட்டுறேன் முப்பத்தி ஒண்ணு பாருங்க இப்படி இருக்க முக்கியமான வரங்களை நாடுங்கள் இன்னும் அதிக மேன்மையான வழியையும் உங்களுக்கு அவரு சொல்றாரு வரங்கள்லாம் இருக்கு நீ வரத்துல ஆப்ரேட் பண்ணலாம் கூட பரவாயில்ல விற்று இனி கூட சொல்கிறேன் எனக்கு இந்த வரம் இல்லையே பிரதர் நீங்கள் சொல்கிறீங்களே இந்த வரம் எனக்கு இல்லையே இருக்குது உங்களால் அடையாளம் காண முடியல ஒரு நாள் நிச்சயமாக நீங்கள் உணர்வீங்க உங்களுக்கு புரியும் வசனங்களை கேட்க கேட்க உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிடும் நீங்கள் யாரு உங்களுக்குள்ள என்ன மாதிரி ஆற்றல் இருக்குது நீங்கள் என்ன மாதிரிலாம் செய்ய முடியும் நீங்கள் கண்டுபிடிச்சிருவீங்க தேவன் உங்களுக்கு உதவி செய்வார் யாரும் உங்களுக்கு சொல்லத் தேவையில்ல உனக்கு இது இருக்குது உனக்கு இது இருக்குதுன்னு உங்களுக்குள்ள தேவன் என்ன வச்சுருக்காருன்றது நீங்களே அடையாளம் காண முடியும் தேவ வசனங்களை கேட்க கேட்க கேட்க நிச்சயமா நீங்கள் ஒரு நிலைக்கு வந்துருவீங்க நான் இப்படிப்பட்ட வரம் இருக்குது எனக்கு நான் அதில் நான் அதிகமாக பயன்படுத்த போறேன் ஆனா எந்த வரமும் இல்லைன்னு நினைச்சா கூட பிரச்சனை இல்லைங்க ஆனா ஒரு வரத்தை நாடியே ஆகணும் எல்லாரும் ஒரு வரத்தை நாடணும் அது என்ன வரம் சொல்கிற பாருங்க மேன்மையான வழியை உங்களுக்கு காண்பிக்கிறேன் இந்த வரங்களை விட ஒரு மேன்மையான வரம் இருக்குது அந்த வரத்தை உங்களுக்கு காண்பிக்கிறேன் ஒன்று பதிமூணு ஒன்று நான் மனுஷர் பாஷைகளையும் தூதர் இதுக்கு முன்னாடி அந்நிய பாசை பத்தி சொல்றாக்கும் ஒரு அன்பு வார்த்தை வருமா ஐநூறு தோத்திர பலி செய்ய தோத்திர பலி சொல்லிட்டு மற்ற இருபத்தி நாலு மணி நேரமும் இருபத்தி மூணு மணி நேரமும் ஆத்திரத்தில் தான் வாழ்றது ஆத்திர தான் வாழ்றது அந்த முழங்கள் நின்று தோத்திர பலி ஐநூறு தோத்திர பலி அதுக்கப்புறம் ஃபுல் ஆத்திரம் யாரை கண்டாலும் ஆத்திரம் எப்போ பார்த்தாலும் கோவம் அதான் சொல்றாரு நீங்கள் சபிகோடி வந்து வரங்கள் எல்லாம் செயல்படுத்திட்டு கடைசியில் நீங்கள் எல்லாருமே நான் மனுஷர் பாஷையை பேசுனேன் நான் தூதர் பாஷையை பேசினேன் நான் இன்னைக்கு சபையில என்னெல்லாம் கர்த்தர் என்ன மூலமா செஞ்சாரு தெரியுமா அப்படி இப்படின்னு பேசுகிறாளுங்க பவுள் சொல்றாரு என்னத்தனி உடைவனா இருந்தாலும் ஓசையிடுகிற பாருங்க மனுஷர் பாஷைகளை பேசினாலும் தூதர் பாஷைகளை பேசினாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் சத்தம் இடுகிற வெண்கலம் போலவும் ஓசை இடுகிற போலவும் வெறும் சத்தம் தான் ஒண்ணுமே கிடையாது அதனால தான் நிறைய சத்தம் இருக்கும் நாய்ஸ் வளர்த்துக்கு வாங்க பேண்ட் அடிச்சு கொட்டடிச்சு ஸ்பீக்கர் வால்யூம் ரொம்ப ரைஸ் பண்ணி நல்ல வேர்வை சிந்தி நல்ல கத்தி கூச்சல் போட்டு எல்லாம் பண்ணிட்டு வீட்டில் போய் புருஷன் கிட்ட பேசமாட்டாங்க என்ன சொல்லுவாங்க பாசிக்கிட்ட சொல்லிட்டு போவாங்க விசுவாசிக்கிட்ட சொல்லிட்டு போவாங்க இன்னைக்கு ஆறாம் எப்படி இருந்துச்சு தெரியுமா அனல் பறந்துச்சாக்கும் சரி பறந்துச்சு திங்கக்கிழம இருந்து சனிக்கிழமை வரைக்கும் பாத்திரம் பறக்குமாக்கும் கோபம் பறக்குமாக்கும் வார்த்தைகள் பறக்குமாக்கும் பே செலோகம்மாஷர் பாஷ் தூதர் பாஷையிலும் பேசணும் பேச ஆரம்பிக்காம போது அன்பு பாஷை வீடை பரலோகமாக்கிடலாம் குடும்பத்தை பரலோகமாக்கிடலாம் சபையை பரலோகமாக்கிடலாம் வீட்டு சமுதாயத்தை பரலோகமாக்கலாம் தேசத்தை பரலோகமாக்கலாம் நிறைய பேர் இந்த லாங்குவேஜ் தான் நாட் இந்த நாட்டில் பேசணும்னு சண்டை போட்டுக்கிறாங்க இப்போ திணிக்கிறாங்க இந்த லாங்குவேஜ் தான் பேசணுமாக்கும் கட்டாயமா இந்த மொழி கத்துக்கணும் இந்த மொழி கத்துக்கணும்னு எல்லாம் மொழி தான் கத்துக்கிட்டு இருக்கிறோம் ஆனால் கட்சியில் வைராக்கியங்கள் விரோதங்கள் எல்லாம் பெருமை இருக்கு எங்க மொழி தான் இவ்வளவு காலமான பேசப்பட்டிருக்கிற மொழி எங்க மொழி இவ்வளவு சிறந்த மொழிதான் சொல்றாரு நீ தூதர் மொழிய கூட பேசிக்கோ நீ எத்தனை மொழி வேணா பேசிக்கோ நீ எத்தனை மரத்தை வேணா உடைவனாருல உன்னால அன்பு ஆப்ரேட் பண்ண முடியாத உன்னால அன்பால அன்பின் மொழியை பேச தெரியாதா சொல்றாரு அன்பு மொழி உனக்கு பேச தெரியாதனா நீ வெறும் ஓசைதான் வெறும் ஓசைதான் நிறைய கிறிஸ்தவ சபைகள்ல சத்தம் அதிகம் நிறைய கிறிஸ்தவ வீட்டுல சத்தம் மொழி அன்பு மொழி கிடையாது பிள்ளையும் மன்னிக்க மாட்டாங்க புருஷன மன்னிக்க மாட்டாங்க இருக்குறீங்களா ஒன்னு குறைந்தர் பதிமூணு தீர்க்க தரிசனம் என்ன பண்ணுது அதிகாரம் ஒன்று குறைந்தர் பதினாறாம் பதினாலாம் அதிகாரம் தீர்க்க தரிசன வரம்ன்றது ரொம்ப அருமையானது இப்ப நான் பேசிட்டே இருக்கேன் தீர்க்கமா திட்டமா ஆண்டவர் உங்களை குறிச்சி உங்களோடு தனிப்பட்ட விதத்துல உங்களோடு அவர் தம்முடைய சித்தத்தையும் திட்டத்தையும் ஆறுதலான வார்த்தையும் நம்பிக்கையான வார்த்தையும் தேவன் உங்களோடு பகிர்ந்து கொள்வார் திருக்கதர்சனமான ஒரு நேரமா ஒவ்வொரு தேவன் பேசு தேவனுடைய வார்த்தையை படிக்கும்போது ஆண்டவர் உங்களோடு திட்டமா பேசுவார் நீங்க இங்கிருந்து வந்த மாதிரியே நீங்க இங்கிருந்து போத்தவல்ல அந்த ஒரு வார்த்தையை நீங்க நம்பிக்கொண்டு வீட்டுக்கு போய் பாருங்க எல்லாமே அற்புதமா மாறுறதை பார்ப்பீங்க என்ன தேவன் நிறைய நேரத்தில் அதிபதி ஒரு வார்த்தை போதும் எனக்கு ஒரு வார்த்தை அதிகாரத்திலிருந்து ஏழாம் அதிகாரம் வரைக்கும் காலையிலிருந்து சாயந்தரம் வரைய பண்ணிருக்காரு அவன்ல அவ்வளவு நேரம் பிரசங்கம் கேட்டவன் யாருமே பெருசா எதுமே இயேசு கிட்ட வந்து இயேசு ஆச்சரியப்படல அவங்கள பார்த்து காலையிலிருந்து சாயந்தர வரிய பிரசங்கம் கேட்டவங்கள பார்த்து ஆச்சரியப்படல ஒரு வார்த்த சொன்னு கேட்டான் இந்த மாதிரி கிடையாது மத்தியில் எனக்கு பதில் தாரும் திருக்கு தரிசன வார்த்தை முக்கியம் அந்த வரது ரொம்ப முக்கியம் அந்த வரம் ஒவ்வொருத்தருக்கும் இருக்குது நீங்க ஒவ்வொருவரும் தேவனுடைய வார்த்தையை கேட்டு அனைவருக்கு அதை சொல்ல முடியும் சபைக்குள்ள அந்த வரம் அதிகமா செயல்படுகிறது திர்க்க தரிசன வரம் இந்த தீர்க்க தரிசன வரத்தை பத்தி ஒரு விஷயம் சொல்றேன் உங்க பாவத்தையும் உங்க குற்றத்தையும் எடுத்து சொல்றதுக்கான காரியம் இல்லை திர்க்க தரிசனம் அது பழையற்பாட்டு மக்கள் உங்களுடைய தவறுகள் எல்லாம் வெளிச்சம் போட்டு காட்டி மைக் எடுத்து அதற்கு முன்னாடி சொல்ற விஷயம் கிடையாது திர்க்க God is யோர் பர்சனல் காட் தேவன் உங்களுக்கு தனிப்பட்ட தேவனா இருக்கிறார் சமாரிய பெண் இஸ்ரேல் ஜனங்களுக்கு இருந்த தீர்க்கதரிசியை போல இயேசுவை பார்க்கல ஏன்னா தீர்க்கதரிசிகள் தெருவில் போயிட்டு நின்று கத்தி சொல்லுவாங்க பாவிகளே அப்படின்வாங்க ஆனா சமாரிய பெண்ணை சந்திக்கும் போது இயேசு பதினோரு சிஷியர்களை யார் துரத்திடுறாரு போய் எனக்கு இந்த ஒருத்தருக்கு சாப்பாடு வாங்கிட்டு பதினோரு பேர் போறாங்க ஏன் தெரியுமா அன்றைக்கு அவர் சொன்னா உமை தீர்க்கதரிசியாக காண்கிறேன் ஏன்னா அவள் லைஃபை பார்த்தா கண்டிப்பா யாரும் அவர் கூட பேச விட மாட்டாங்க அவள் தவறையெல்லாம் வெளிப்படுத்தி அசிங்கப்படுத்தியிருந்தாருன்னு வச்சுங்க அன்னைக்கு அவள் திருக்கதரிசிகள்ல இவரும் ஒருத்தர் நினைச்சிருப்பா ஆனால் அன்னைக்கு அவள் என்ன தெரியுமா சொன்னா இந்த மாதிரி திருக்கதரிசியை நான் கண்டதே கிடையாது ஐ நெவர் சீன் ப்ராஃபிட் லைக் திஸ் தனியா சந்திச்சு அவளுக்கு புரிய வைக்கிறாரு நீ யாரு உன் லைஃப் எப்படி போயிட்டு இருக்கு நீ என்ன என்னென்ன விஷயத்துல ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்க கஷ்டப்பட்டு இருக்க தீர்க்க தர் நினைச்ச கூடாது இடுப்பு பாம்பு வந்துச்சா கருத்தர் சொல்லுகிறாரு நிறைய போயின் சும்மா இப்படி ஓட்டிட்டு இருக்கிற ஆளு தேவன் உங்களோடு திட்டமா சொல்லுகிற வார்த்தை அந்த வார்த்தை உங்களை உயிர்ப்பிக்கும் அந்த வார்த்தை உங்களை தூக்கி நிறுத்தும் அந்த வார்த்தை உங்களுக்கு யாரும் கொடுக்க முடியாத ஆறுதலை கொடுக்கும் சொல்றாரு பாருங்க தீர்க்க தரிசன வரம்ன்றது ரொம்ப முக்கியமான வரம் சொல்றாரு சபையில் அது பேசப்படும் பொழுது ரெண்டு ஒன்று குறைஞ்சர் பதினாலாம் அதிகாரம் இருபத்தி வசனம் எல்லாரும் தீர்க்க தரிசனம் சொல்லுகையில் சொல்றாரு எல்லாரும் சொல்லாமல் அந்த தீர்க்க தரிசனத்தை வெறும் பாசிட்டிவ் மாற்றம் இல்லை யற்றி முடிச்சு போகும்போது ஒரு சிஸ்டரை பார்த்து நீங்கள் சொல்லலாம் சிஸ்டர் இந்த வாரம் தேவன் உங்களை அற்புதமா நடத்துவார் சொல்லி பாருங்க அது அவங்களுக்கு ரொம்ப ஆறுதலா இருக்கும் கருத்து உங்களை நேசிக்கிறாருன்னு சொல்லி பாருங்க அவங்களுக்கு அது ஆறுதலா இருக்கும் இந்த மாதிரி வார்த்தைகள் தான் தீர்க்க தரிசன வார்த்தைகள் நம்ம ஆளுங்க நினைக்கிறாங்க செய்யற தப்பெல்லாம் வெளிப்படையா வெளியரங்கமாக பேசுறது தான் தீர்க்க தரிசனம் நினைக்கிறாங்க கிடையாதுங்க அது ஏசு எந்த இடத்துல போய் அதெல்லாம் சொல்லியிருந்தார் கேளுங்க ஆகவே தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள் தீர்க்க தரிசனம் என்பது இட் இஸ் நாட் செய்கிறவர்களை என்ன ஆகுது ஏற்கனவே குறைந்த சபையில பிரச்சனை இருக்குது இதுல தப்பெல்லாம் தீர்க்க தரிசனம் சொல்லியிருந்தா என்ன ஆகிறது சொல்றா இருப்பாருங்க எல்லாரும் திர்க்க தரிசனம் சொல்லுகையில் விசுவ அவிசுவாசி ஒருவன் அல்லது கல்லாதவன் ஒருவன் உள்ளே பிரவேசித்தால் அவன் எல்லாராலும் உணர்த்துவிக்கப்பட்டு எல்லாராலும் நிதானிக்கப்பட்டு இருப்பான் அவனுடையத்தின் அந்தரங்கங்களும் வெளியமாகும் அவன் முகம் குப்புற விழுந்து தேவனை பணிந்து கொண்டு தேவன் மெய்யாய் உங்களுக்குள்ள இருக்கிறார் என்று அவன் தேவன் யார் ஒத்துக்கிட்டு போவான் மெய்யாகவே ஒரு கடவுள் இருக்கிறார் உண்மையிலே இருக்கார் அவன் இவ்வளோ காலம் நம்பிட்டு இருந்தது எவ்வளோ பெரிய தவறு எவ்வளோ பெரிய தவறாக நம்பிட்டு இருந்திருக்கிறேன் எதெதையோ கடவுள் நம்பிட்டு இருந்திருக்கிறேன் என் வாழ்க்கையெல்லாம் வீணடிச்சிருக்கேன் என் குடும்பம் இதெல்லாம் நம்பிட்டு இப்படி காலத்தை ஓட்டிட்டு இருந்துச்சு இன்னைக்கு மெய்யாகவே தேவன் உங்க கூட இருக்கிறத நான் பார்க்கறனே திர்கு தரிசனம் என்ன செய்யுது எந்த மனுஷன் என்ன தவறு செஞ்சான்றத உணர்த்துறதில்லை மெய்யாக ஒரு தேவன் உயிரோடு இருக்கிறார் ஒரு தேவன் இருக்கிறாரு என்பதை உணர்த்துகிறது தான் தீர்க்க தரிசனம் கடவுள் ஒருத்தர் இருக்காரு ஒரு நல்ல கடவுள் இருக்காரு என்னை மன்னிக்கிற ஒரு கடவுள் இருக்கார் எனக்கு உதவி செய்யற ஒரு கடவுள் இருக்கிறாரு உணர்த்தப்படணும் சொல்றாரு பவுலுக்கு ஒன்றுக்கு ஒரு பதிமூணு பாருங்க தீர்க்க வரம் இருந்து கூட நிறைய பேர் தீர்க்க தரிசன வரத்தான் அன்னைக்கு இருந்தாங்க ஆலயமே தீர்க்க பேசுது நான் தீர்க்க வரத்தை உடையவனா இருந்து சகல ரகசியங்களையும் சகல அறிவையும் அறிந்தாலும் சொல்றாரு வாட் எவர் இருந்தாலும் போன விசுவாசம் எனக்கு இருக்குது நான் நம்புறேன் அப்படின்னு சொல்றோமே சொல்றாரு மலைகளையே பெயர்க்கத்தக்க விசுவாசம் இருந்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் வரத்தை கூட ஒண்ணுமில்லைன்னு சொல்லுது அன்பு இல்லைன்னா எவ்வளோ பெரிய வரம் இருக்கட்டும் இல்லைங்க தீர்க்க தரிசனம் வரங்காது சொல்கிறார் மழையே பெயர்ந்து போகுங்க பரவாயில்ல எவ்வளோ வரம் இருக்கட்டும் அதுதான் சொல்கிறார் வரமே இல்லைன்னாலும் பரவாயில்ல அன்பு இருந்தால் போதும்ன்றார் ஆனால் வரம்லாம் வச்சுக்கிட்டு அன்பே இல்லைன்னா அந்த வரம் எல்லாம் ஒன்றுமே கிடையாது நோ மீனிங் நோ வேல்யூ அதெல்லாம் மதிப்பே இல்லைன்றார் அதனால்தான் நிறைய நேரத்தில் பாருங்களேன் மற்றவங்களை நியாயம் திருக்கிறது மற்றவங்களாம் யோக்கியமானு பேசுறது மற்றவங்களாம் சரியில்லைன்னு பேசுகிறது உலகத்தில் நிறைய பேர் ஏதோ தப்பாக வாழ்ந்துட்டு இருக்காங்க அவங்களெல்லாம் தவறு தவறான வாழ்க்கை வாழ்றாங்க அவங்கெல்லாம் ரொம்ப மோசம் அவங்கெல்லாம் அழிஞ்சு போவாங்க நரகம் போவாங்க அப்படின்னு பேசுகிற ஆளுங்க கொஞ்சம் கூட தாங்க யாருன்னே தெரியாத மாதிரி இருக்காங்க தாங்க என்ன பண்ணிட்டுருக்கோம் நாம யோக்கியமாக இருக்கோமா நாம சரியாக இருக்கோமா நாம ஒழுங்காக இருக்கோம்மா எந்த எண்ணமும் உங்களுக்கு வந்ததே கிடையாது எந்த கெட்ட எண்ணமோ எந்த அசிங்கமாகவும் நீங்கள் பேசினதே கிடையாது கோபப்பட்டதே கிடறு செஞ்சதே கிடையாது அவங்களாம் அழிஞ்சிருவாங்களா உங்களை கண்ணாடி முன்ன நிறுத்தி நீ யோக்கியமானு கேளுங்க அப்படி செய்ய மாட்டோம் அவன் சரியலையாக்கும் இவன் சரியலையாக்கும் இவர் சரியா அவர் சரியலையாக்கும் இங்க சரியிலேக்கும் யார் கொடுத்தா உங்களுக்கு அந்த மாதிரி பேசுறதுக்கு அதனால்தான் பாருங்க இயேசு சொன்னாரு நான் உலகத்தை நியாயம் தீர்க்க வரவில்லை ஏன்னா அன்பில் ஆப்ரேட் பண்ணால் நியாயம் தீர்க்க முடியாது அன்புல அன்புல நீங்கள் செயல்பட படுறீங்கன்னா அன்பு குற்றங்களை பொருட்படுத்தாது குறைகளை பொருட்படுத்தாது டவர்களை பொருட்படுத்தாது நான் தான் சொன்னேன்னே வண்டி ஓட்டிகிட்டு போயிட்டே இருந்தேன் நம்ம ஆளுங்க இந்த வெளிநாட்டிலலாம் வெளியூர்லலாம் எப்படி இருக்கான்னு தெரில நம்ம ஊரில் தான் இருக்குது நான் பைக் ஓட்டே போனேன் எதிரில் ஒருத்தர் வந்தார் லைட் எரியுதுன்னு லைட் எரிஞ்சிகிட்டே இருந்துச்சு அவரை பார்த்து சொன்னேன் உங்கள் வண்டியில் லைட் எரியுதுன்னு என்னவோ ஒரு குறை கண்டுபிடிச்ச மாதிரி அவர் சொன்னார் உங்களதில் கூட இதான் எரியுதுன்னார் அன்னையிலேருந்து முடிவு எடுத்தேன் நான் யார் வண்டியில் லைட் எரிஞ்சாலும் ஃபஸ்ட்டு நம்ம வண்டி தான் செக் பண்ணுறது ஏன்னா நிறைய நேரத்தில் மற்றவங்க வண்டியை பார்த்து நகரம் இயேசு சொன்னாரு உன் கண்ணில் இருக்கிறத எடுப்பா முதல்ல உன் கண்ணுல இருக்கிறத எடுனி முதல்ல அப்புறமா போயிட்டு சகோதரன் கண்ணில் இருக்கிறத பாக்கலாம் உன் கண்ணில் இருக்கிறத சரி பண்ணு உங்க கண்ணை சரி பண்ணுங்க எனக்கு தெரிஞ்சு இந்த வசனம் இந்த பிரசங்கம் எல்லாமே அவரவருக்கு என்கிட்ட சொன்னாங்க நீங்க அவங்களுக்கே பேசின மாதிரி இருந்துச்சுல அப்படின்னா நான் சொன்னேன் உங்களுக்கு தான் பேசுனேன் நான் அவங்களுக்கே பேசுனேன் ஏன் அவங்க பண்ற தப்பு நீங்க பண்ணதே கிடையாது ஏன்னா இவங்க அவங்க செஞ்ச தப்ப கண்ணார பாத்துட்டாங்கல்ல அதனால இவங்க நினைச்சுக்கிட்டாங்க அவங்கள ரொம்ப மோசமா இருக்கும் எந்த சூழ்நிலையில அப்படி செஞ்சிருப்பாங்க சூழ்நிலையில அந்த மாதிரி விழுந்திருப்பாங்க அவங்க எந்த சூழ்நிலையில அவங்க பலவீனத்துல அதை செஞ்சிருப்பாங்க அவங்க கிறிஸ்தவர்கள் நிறைய நேரத்தில் என்ன நினைக்கிறோன்னா நாம ரொம்ப யோக்கிய நினைக்கிறோம் கிடையாதுங்க இயேசுவின் ரத்தத்தால கழுவப்பட்டிருக்கிறோம் அவ்வளவுதான் அவ்வளவுதான் நமக்கு அவங்களுக்கு என்ன வித்தியாசம் தெரியுமா அந்த மன்னிப்ப உணர்ந்து இருக்கிறோம் அவங்க அதை உணராம இருக்காங்க அவ்வளவுதான் அவங்க கிட்ட இருந்து உங்களை பிரிச்சு பார்க்காதீங்க ரொம்ப நீங்க பரலோகத்திலிருந்து அப்படியே இறங்கி வந்து ரொம்ப ரொம்ப பரிசுத்த மாதிரி தப்பது தேவன் அப்படி ஒரு காலமா அப்படி வாழல ஏன்னா அந்த அன்பு சகைவை தேடி போச்சுது ஏன் இன்னைக்கு சுசேஷம் பரவுறதில்ல தெரியுமா நம்ம ஆளுங்கெல்லாம் ஜோம் பண்ணின்னு இருக்காங்க நீர் வாரம்னு ஜவுன் பண்ணுங்கிறாங்க இல்லைனா நம்ம ஆளுங்க என்ன ஜவுன் பண்ணுறாங்க தெரியுமா எழுப்புதல் வரட்ட ஆண்டவரே எழுப்புதல் வரட்டாண்டவரேன்னு ரெண்டு ஜபமும் தப்பான ஜபம் பண்ண வேண்டிய ஜபம் என்ன தெரியுமா அந்த எழுப்புதலாக நான் இருக்கட்டும் ஆண்டவரே போ வேண்டிய அந்த குமார் அந்த இயேசு நானா இருக்கட்டும் ஆண்டவரே அன்றைக்கு அந்த மூன்றரை வருஷம் காட்டின அந்த அன்பு இந்த உலகத்தையே ரீச் பண்ண முடியும்னா இந்த உலகத்தையே மாத்துறதுக்கு அறுபத்தி கோ அறுபத்தி ஆறாயிரம் அறுபத்தி ஆறு பில்லியன் பீப்புள் பில்லியன் பீப்புள் இங்கிலீஷ்ல பில்லியனுக்கு தமிழ் கோடியா கணக்கு சொல்ல முடியல அறுபத்தி ஆறு சதவீதம் பேர் உலகத்துல கிறிஸ்தவ தான் இந்தியாவில்தான் குறைவு அறுபத்தி ஆறு சதவீதம் பேரு மூன்றரை வருஷம் வாழ்ந்த ஒரு மனுஷனுடைய மனுஷனுடைய அன்ப அன்பால தாக்கம் ஏற்படுத்தப்பட்டிருக்குன்னா இப்ப யோசிச்சு பாருங்க நாம எல்லாருமே அன்புல ஆப்ரேட் பண்ணி பாருங்க அன்புல நாம் எல்லாருமே வாழ்ந்து பாருங்க அன்பை அடிப்படையாக வைத்து அறுபத்தி ஆறு நூறா சீக்கிரம் ஆகிக்கலாம் நம்மளுங்க என்ன சொல்றாங்கன்னா இந்த அறுபத்தி போனா போதும் இந்த நாற்பத்தி நாலு நெருப்புக்கு போட்டோம் அறுபத்தி ஆறு பேர் போதுமா கூப்பிடறாங்க நீர் வரும் வந்தா என்ன நடக்கும் தெரியுமா இயேசு வந்தா இயேசுவா வரும் கூப்பிடுற உங்களுக்கு இயேசு வந்தா என்ன நடக்கும் தெரியுமா மிக மோசமானதெல்லாம் நடக்கும் நிறைய பேர் அழிஞ்சு போவாங்க நிறைய பேர் நாசமா போவாங்க வைப்புல படிச்சிருக்கீங்களா என்ன ஆகும் இஸ்ரேல் அடிக்க மூணுல ரெண்டு சதவீதம் கொல்லப்படுவாங்க அந்த ஒரு கூட்டமே ரத் நெருப்புல இருந்து தப்பிச்சது போல இருக்குமா சகரியா சொல்றாரு அந்த ஒரு கூட்டம் அந்த ஒரு சதவீதம் மூணுல ஒரு சதவீதம் நெருப்பு அகப்பட்டு தப்பிச்சது மாதிரி எத்தனையோ தலைமுறைகள் வந்திருக்கு எல்லாருமே சந்திக்கப்பட்டதுல சதவீத மக்களும் சுயநலம்ளுக்கு ஆரம்பித்த பிறகு என்ன ஆரம்பிச்சுனா நாங்கள் மாத்திரம்தான் அப்படின்ற ஒரு நிலையில வாழ ஆரம்பிச்சிட்டோம் தான் ஒரு சிலர் என்ன சொல்லுங்க மட்டும் தான் பரலோகம் போவாங்க எந்த பைபிள் கண்டுபிடிச்சாங்க இதில் அவங்க சபை மக்கள் மட்டும் அவங்க எடுத்த ஞானஸ்தானம் மட்டும் தான் அவங்க ஃபெலோஷிப்ல இருக்கிறவங்க மட்டும் தான் செல் போவாங்களாமா அங்க இது கிறிஸ்தவங்களுக்குள்ளேயே பிரச்சனை கொண்டு வந்துடும் அரசியல்வாதிங்க இந்த சீட்டு எனக்கு இந்த சீட்டு எனக்குன்னு சண்டை போடுற மாதிரி நம்ம கிறிஸ்தவங்க இப்ப சண்டை போட்டுக்கிறாங்க பரலோகத்துல இருக்கிற பரலோகமே எங்களுக்கு மட்டுந்தான் அவங்களுக்கு மட்டும் தான் இவங்களுக்கு மட்டுந்தான் பேசினுக்கிறாங்க உங்களுக்கு தெரியுமா பரலோகத்துல இருக்கிற தேவன் எல்லாருக்கும் தேவனா இருக்கிறாரு தெரியுமா எல்லா மனுஷருக்கும் அவர் தேவன் தெரியுமா சுயநலம் பார்க்கிற பார்வையில பிரச்சனை இருக்கு மனசுல எண்ணங்கள்ல பிரச்சனை இருக்கு இந்த கொருந்தியர் கொருந்தியர் உலகத்துல வீட்டு வெளியில இருக்கிற மனுஷனுக்கு எழுதப்பட்டது இல்ல பிரச்சனை முதல்ல இங்க உள்ள சரி பண்ண சொல்றாரு உள்ள சபிய முதல்ல சரி பண்ணி தேசத்தை சரி பண்ணலாம் நிறைய நாட்டில் தேசத்துக்கு ஜெவம் பண்ணின்னு என் தேசத்தை மாற்ற மாண்டவரே என் தேசத்தை மாற்றாண்டவரே நான் என்ன சொல்றேன் தெரியுமா முதல்ல அதை நிறுத்துங்க என் கோபத்தை மாற்றாண்டவரே என் புத்தியை மாற்றாண்டவரே என் மனசை மாற்றாண்டவரே எங்க சபையில் இருக்கிற ஐக்கியத்தை மாத்தாண்டவரே அப்படியே தப்பி தவறி பேசிட்டா ஒரு வார்த்தை தான் சூத்திரம் எஸ்கேப் மீஞ்சி டீசண்டானவங்க அந்த தலை அவ்வளவுதான் ஒருத்தரை பார்த்தேன் அவ்வளவுதான் இருந்து அப்படின்றது கடைசியா இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு தெரியுமா அதுவே போதும் ஏன் நேரம் செலவு பண்ண முடியல ஏன் ஐக்கியம் கொள்ள முடைய ஜபிக்க முடியல கூட முடியலன்னா ரொம்ப சுயநலம் ரொம்ப சுயநலம் சர்ச்சைக்குள்ள இருக்கு அதான் சொல்றாரு நீ என்னென்ன பாஷை பேசிக்கோ நீ என்னென்ன வரத்த உடையவனாரு நீ எவ்வளவு பெரிய விசுவாசமா விசுவாசம் வெச்சிக்கோ, எல்லாத்தையும் வெச்சிக்கிட்டு, நீ அன்பு மட்டும் நீ வெளிப்படுத்தலைண்ணா என் கூட சேர்ந்து சொல்றீங்களா எனக்கு அன்பிராவிட்டால் எல்லாமே வேஸ்ட் வாட் அவர் யூ வேல்யூ ஹை எதெல்லாம் ரொம்ப பெருசு நினைச்சீங்களோ அவள் ஒரே வார்த்தையில போட்டு எல்லாத்தையும் டவுன் ஆக்குறார் அன்பு மாத்திரம் இன் முன்ன வைக்கிறார் மேலே வைக்கிறார் நாம நினைச்சோம் இந்த வர இருந்தால் பெரிய ஆளு இந்த வர இருந்தால் பெரிய ஆளு இந்த வர இருந்தால் ரொம்ப நல்லா இருக்கும் இந்த வர இருந்தால் நம்மளாம் சிறந்த ஆளு நமக்கு பேரு பெருமை கிடைக்கும் பவுள் சொல்றாரு இதெல்லாம் இருக்கிறது நல்லதுதான் ஆனால் இது மட்டும் தான் இருக்குது அன்பே இல்லைன்னா ஒன்றுமே அதுக்கப்புறம் தொடர்ந்து வாசி பார்த்தீங்கன்னா இப்ப நேரம் இல்லை தொடர்ந்து வாசி பார்த்தீங்கன்னா அவர் சொல்றாரு எனக்கு உண்டானாவற்றையும் நான் அன்னதானம் பண்ணினாலும் என் சரீரத்தை சுட்டரிக்கப்படுவதற்கு கொடுத்தாலும் அன்பு எனக்கு எனக்கு பிரயோஜனம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அன்பு நீடியமும் தயமும் உள்ளது அவர் அன்புக்கு பொறாம இல்லை அன்பு தன்னை புகழாது இருமாப்பாயிராது அயோக்கியமானதை செய்யாது தற்பொழிவை நாடாது சினமடையாது தீங்கு நினையாது அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும் சகலத்தையும் தாங்கும் சகலத்தையும் விசுவாசிக்கும் சகலத்தையும் நம்பும் சகலத்தையும் சகிக்கும் கேரக்டர் அன்புடைய குணத்தை பத்தி சொல்ற அன்புக்கு என்னென்ன குணம் அன்பு எப்படி என்ன மாதிரி வேலை எல்லாம் செய்யும் அன்பு அன்பு நம்ம அன்பு நான் நேசிக்கிறேன் அப்படின்றதில்ல நேசிக்கிறேன் நேசிக்கிறேன்னு சொல்லிட்டு போயிடுறதில்லை ஐ லவ்யூன்னு சொல்லிடுறதோட முடிஞ்சது இல்லை ஆனா ஐ லவ் யூ இல்ல ஆரம்பிக்குது நான் நேசிக்கிறேன் ஆரம்பிக்குது அங்கிருந்து ஆரம்பிக்குது நான் அதோட நிறுத்திக்கிறது இல்லை அது தாங்கும் அது சகிக்கும் அது மன்னிக்கும் அது மறக்கும் அது விட்டு கொடுக்கும் அது பொறாம அது சகிக்கும் அதான் அன்பு இது கிறிஸ்துக்கு இருந்துச்சு இந்த அன்பு தான் நம்ம உள்ளத்துல இப்போ நாம போய் இந்த இதுல ஆப்ரேட் பண்ணும் போது இதுலதான் இனிமேல் இப்படிதான் வாழ போறே நான் இப்படிதான் பார்க்க போறேன் என் வீட்டில் இருக்கிறவங்கள அப்படி தான் பார்க்க போறேன் என் கூட பிறந்தவங்களை அப்படி தான் பார்க்க போறேன் என் அக்கா அப்படிதான் பார்க்க போறேன் என் அம்மா அப்பாவை அப்படி பார்க்க போறேன் என் பக்கத்து வீட்டுக்காரங்களை அப்படிதான் பார்க்க போறேன் ஐ எம் கோயிங் டு ஆப்ரேட் இன் லவ் அன்பிலே நான் நடத்த நான் வாழ போகிறேன் பக்கத்து வீட்டில் ஒரு டெத்து அழுதுட்டு இருக்கிறாங்க இவர் வேலையை கிளம்பி போறாராமா அந்த ஆத்மா ரம் பாரு ஜபம் பண்ணவேபம்னவே தேவ போய் ஆட்களை சந்திச்சாலே ஆண்டவர் அவங்கள அன்னைக்கு ஒரு லீவ் போட்டு அது சம்பளம் வந்தா வருது அன்னைக்கு ஒரு லீவ் போட்டு அன்னைக்கு கூட போயிட்டு நின்று ஏதாவது உதவி செய்யணுமா அப்படின்னு கேட்டு பாருங்க ரொம்ப ஆறுதலா இருக்கும் அவங்களுக்கு யார்கூடையும் கூட மாட்டாங்கன்னு நினைச்சேன் நம்ம கூட வந்து நமக்கு ஒத்துழைக்கிறாங்களே நல்ல நல்ல ஆட்கள் அப்படின்னு சொல்லுவாங்க நம்மளுக்கு அப்படியே பேர் வாங்கி இருக்கோம் வாழ்ந்துட்டு ஆனா ஜெபம் மட்டும் என்ன தெரியுமா என் தேசம் சந்திக்கப்பட வேண்டுமானவரே எல்லாரும் கைகளை கோத்து ஜெபம் பண்ணுவோம் நம் தேசத்துக்காக ஜெபம் பண்ணுவோம் நான் சொல்றேன் உன் பக்கத்து வீட்டுக்காரங்க பேச தெரியுமா உனக்கு ஜமலம் எப்பவுமே பாகிஸ்தானை எதிரி நாடாவே பார்த்து மாயமாலம் உலகம் எதிரிய பார்த்து மாயமாலம் இப்பேசு மத்தியில் சொல்றாரு மாயக்காரரை போல ஜபம் பண்ணாதிருங்கள் மாயக்காரர்லாம் யார் தெரியுமா ஸ்டேஜ் ஆக்டர் ஒரு நடிப்பு வீட்டுக்கு போன ஒன்னும் எல்லாருக்கும் கிடையாது ஹீரோ மாதிரி இருப்பாரு ஆனா ஒன்னும் கிடையாது வில்ல மாதிரி நடிப்பாரு ஆனா ஒன்னும் கிடையாது மேல இருந்து ஹாய் உய் உய் ஹாய் உயின்னு சத்தம் போடுறது ஒண்ணும் கிடையாது ஸ்டேஜ் ஆக்டர்ஸ் ரியல்ல அவங்க அப்படி கிடையாது அதனாலதான் பாருங்க நிறைய நேரத்துல நம்முடைய ஜெபம் கூட பொய்யா மாறிடுது ரட்சியும் இவங்கள சந்தியும் இவங்கள தொடும் சொல்லிட்டு அந்த தொடுகிறதே நீங்க தான் உங்க வாயிலிருந்து போற அந்த அன்பு வார்த்தை தான் உங்களை தொடவே போகுது தொடும் தொடும் ஜெவம் பண்ணிட்டு அவங்களை சந்தி ஆண்டவரையும் ஜபம் பண்ணிட்டு அவங்கள சந்திக்காமயே போறோம் பாத்தீங்களா அவங்க கிட்ட முகம் காட்டாமையே போறோம் பாத்தீங்களா அவங்க கிட்ட பேசாமையே போறோம் பாத்தீங்களா நம்ம என்ன நினைச்சு ஆண்டவர் எப்படியோ போய் அவன அவனை போய் சந்திப்பாருன்னு நினைச்சு ஜவம் பண்ணுகிறோம் உங்களுக்கு தெரியுமா சந்தியும் ஜவம் பண்ணீங்களே அந்த சந்திக்க போறதே யாரு நீங்கதான் நீங்கதான் நீங்க தாங்க அந்த எழுப்புதல் தேசம் காத்துக்கிட்டு இருக்குது எப்ப எழுப்புதல் வரும் எப்ப எழுப்புதல் வரும் கிறிஸ்தவத்தில் ஒரு விஷயம் உங்க வாயிலிருந்து மாற்ற முடியும் தெரியுமா சந்திக்க வேண்டியது நீங்க சந்திக்க போறது கருத்தரில் அந்த கருத்தர் உங்க மூலமா தான் அதை செய்ய போறாரு ஆயத்தப்படுங்கள் சொல்ற அன்புனா இதுதான் இதுதான் அன்பு அன்பு குறிச்சு ஒரு பிக்சர் கொடுக்கிறார் பாருங்க அன்பு ஒரு காலம் ஒளியாது தீர்க்க தரிசனம் இப்ப சொல்றாரு பாருங்க வாரத்தை பத்தி சொல்றாரு இப்ப சொல்றாரு தீர்க்க தரிசனங்களானாலும் ஒளிந்து போகும் அந்நிய பாஷைகளானாலும் போகும் அறிவானாலும் ஒழிந்து போகும் ஆனா அன்பு சத்தமா அன்பு நாம ரொம்ப சீரியஸ்னஸ் காட்டிக்கிட்டு இருக்கிறோம் என்ன சீரியஸ்னஸ்னா ரொம்ப சீரியஸா சபையில சிரிச்சிட்டாலே தவறு நினைக்கிற கிறிஸ்தவர்கள் எத்தனை பேர் இருக்காங்க ரொம்ப கஷ்டம் சில சபைக்குலாம் போனீங்கன்னு சாவு வீட்டில் உட்காந்து உட்காந்து இருப்பாங்க எப்ப பாடி எடுப்பாங்க பண்ணி முடிப்பாரு ஏன்னா சிரிச்சிடக்கூடாதுன்னு வச்சுக்கல உங்களுக்குள்ள ஏதோ தப்பான ஆவி இருக்குது பரியாசம் ஆவி இருக்குது நீங்க ரொம்ப தப்பாக இருக்கீங்க ரொம்ப சீரியஸ்னஸ் அன்பு என்பது இட் கிரியேட் ரிலேஷன் உறவை ஏற்படுத்துவதுதான் அன்பு இந்த அன்பு இந்த உலகத்துல நமக்கு எதுக்கு கொடுக்கப்பட்டிருக்குன்னா அன்பு இருந்துச்சுன்னா அவர் இந்த உலகத்துல உறவை ஏற்படுத்தி கொள்ள வந்தார் மனுஷனோடு உறவை ஏற்படுத்தி கொள்ள வந்தார் இந்த கட்டிடம் மதவாதிகளுக்கு கட்டப்பட்டதில்லை போய் ஒரு பூஜை பண்ணிட்டு கிளம்பி போயிட்டேரு பாசி பிரசங்கம் பண்ணுவாரு நீ ஜபம் பண்ணிட்டு கிளம்பி போயிட்டேரு ஆமின்னு சொல்லிட்டு கிளம்பு கட்டப்பட்ட இடம் இல்ல இது நட்புக்காக இருக்கிற ஒரு காரியம் இந்த ஐக்கியம் நட்புக்காக ஒருத்தரோட ஒருத்தர் அன்பை வெளிப்படுத்துவதற்காக உங்க வீடு அதுக்காகத்தான் கடமைக்காக புருஷனா கடமைக்காக பெற்றோரா நீங்க இல்ல உங்கள் மூலமா அன்பு வெளிப்பட வேண்டும் ஏதோ இங்க வந்து போதகர் போதகர் வேலையை செய்யணும் விசுவாசிகள் விசுவாசிகள் வேலை செய்யணும் எல்லாரும் அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு அவங்கவுங்க வேலையை முடிச்சுட்டு கிளம்பிய போகணும் அதுக்கான இடம்ல அதான் சொல்றாரு தீர்க்க தரிசனம் கூட ஒளிஞ்சு போயிடும் அறிவும் ஒளிஞ்சு போயிடும் ஆனா அன்பு ஒளியாது ஏன் ஒளியாதுன்னா அந்த அன்பு உறவுக்காக ஏற்படுத்தப்பட்டது இது எப்படி தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்ற ஒரு நிலைமையில அவர் நிக்கிறாரோ இன்றைக்கு மனுஷன தேவன் அன்பாகவே இவனும் இருக்கிறான் அன்பாகவே நான் இருக்கிறேன் அப்படின்ற ஒரு நிலைக்கு நம்மை உருவாக்கி அன்பாகவே அந்த நிலைமைக்கு நம்மளை கொண்டு வரதான் நீங்களொன்னும் அன்புல அடிப்படையா வச்சு வாழ்றதுக்காக தான் இந்த உலகத்தில் நாம வாழ்ந்துட்டு இருக்கிறோம் நேசிப்போம் மறப்போம் மன்னிப்போம் விட்டு கொடுப்போம் அது எவ்வளவு மோசமான விஷயமா இருக்கட்டும் விட்டு கொடுப்போம் விட்டு கொடுக்க முடியும் மன்னிக்க முடியும் மறக்க முடியும் ஏன் கருத்தர் நம்ம கற்றுக் கொடுத்துருக்காரு முடியும் நம்மளால பக்கத்துல குள்ள தொட்டு சொல்லுங்க உங்களால முடியும் ஒரு பார்வை ஒரு பாத்தர் நான் நான் பேசணும்னா அவ்வளவுதான் நாக்கு பிடிங்க அவங்களுக்கு அந்த பக்கம் தலைவிய படுக்க மாட்டேன் கிறிஸ்தவருடைய பதங்கள் இதெல்லாம் அவங்களோட சேர்றது கிடையாது பயம் அன்புல ஆப்ரேட் பண்ணாதவங்க பயத்தில் ஆப்ரேட் பண்ணுவாங்க திருட மாதிரியே தெரியும் விரோதி மாதிரியே தெரியும் யார பார்த்தாலும் சத்துரு மாதிரியே தெரியும் நமக்கு பகையாளி மாதிரி தெரியும் சொன்னார் தான் பையன் தப்பு பண்றதை பார்த்துட்டு சொன்னார் கர்த்தாவே இவன் வாய உடையும் தம் பையனுக்கு ஜவம் பண்றாரு நம்மளுங்க அந்த மாதிரி வசனத்தை படிச்சுட்டு நீ ஜெவம் பண்ண சுத்தி பாருங்க தம் பையன் வாய் உடைஞ்சி பல்லெல்லாம் உடையணுமா சங்கீதம் மூணு பாருங்க சொந்த பையனுக்கு அப்பா ஜெவம் பண்றாரு ஏன்னா அவன் கொஞ்சம் இருக்கிறான் அவன் தப்பு பண்றான் அப்பாவுக்கு பிடிக்கல உடனே என்ன ஜபம் தெரியுமா வாயை உடைச்சி தாடைய உடச்சி பல்ல பல்லு தெரிக்கட்டும் இந்த பெந்தகோசைக்காரங்களுக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கும் நம்ம எல்லாரும் சேர்ந்து ஜெபிப்போம் சத்துருக்களுடைய பட்களை கத்தர் உடைப்பாராக ஜெபித்த போது அது பழைய உடன்படிக்கை நண்பர்களே அது பழைய உடன்படிக்கை அது ஒளிந்து போயிற்று இனிமேல் நீங்க சத்துருக்களை நேசித்துதான் ஆகணும் சொல்லி கொடுத்தார் சத்துக்களை சத்துருக்களை இந்த வசனத்துக்கெல்லாம் வரமாட்டாங்க எந்த வசனத்துக்கு போவாங்க தெரியுமா எனக்காக யுத்தம் செய்வார் எனக்காக பழி வாங்குவார் ஏன் பட்சத்துல நின்று அவன் அவனை மேற்கொள்ளுவார் அவனை ஒண்ணும் இல்லாம ஆக்குவார் இன்னைக்கு நீங்க எப்படி தெரியுமா சொல்லணும் சங்கீதம் மூணை படிச்சுட்டு எப்படி தெரியுமா இன்னைக்கு ஒரு புது உடன்படிக்கை விசுவாசி எப்படி தெரியுமா சொல்லணும் கர்த்தாவே என் உறவுக்காரர்கள் எவ்வளவாய்ப்பெருகி இருக்கிறார்கள் என்னை நேசிக்கிறவர்கள் அநேகர் ஆனா சங்கீதம் ஒண்ணுல எப்படி தெரியுமா இருக்கு மூணு ஒண்ணுல எப்படி தெரியுமா இருக்கு கர்த்தாவே என்னை எனக்கு எனக்கு சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகி இருக்கிறார்கள் என என்னை விரோதிக்கிறவர்கள் அநேகர் ஒவ்வொரு இடத்துலயும் தா இது விரோதி தான் பாருங்க ஒவ்வொரு சுத்தி இருக்கிற தேசங்கள் எல்லாமே விரோதிகள் இன்னைக்கு தேவன் அப்படி அசைஞ்சிருக்கார் நம்மை சுற்றி அற்புதமான ஜனங்களை வச்சிருக்காரு நம்ம பார்க்கணும் அப்படிதான் பார்க்கணும் உங்கள் பார்வை மரணம் எல்லாமே மாற ஆரம்பிக்கும் இன்னைக்கு வீட்டுக்கு போங்க இன்னிலேருந்து இதுதான் கடைசி இன்னைக்கு இதோட முடிக்கிறேன் நான் புது உடன்படிக்கை வருகிற வாரத்திலேருந்து மாலையில் தொடங்க போகிறேன் புது உடன்படிக்கை மாலையில் பேச போகிறேன் காலையில் கிபி எழுபது கடைசி காலமாக இது அப்படின்னு பேச போகிறேன் வருகிற வார ஞாயிற்றுக்கிழமை காலையிலேருந்து ஃபஸ்ட்டு வீக்கிலேருந்தே தொடங்குகிறேன் இது கடைசி காலமாக கடைசி காலம் என்றால் எதை குறித்த கடைசி காலம் அந்த கடைசி காலத்தில் என்ன நடக்கும்னு சொல்லியிருக்குது அது பைபிளில் சொல்லியிருக்கிறது நடந்ததா இனி நடக்க போதா கணிக்கலாமா இல்லை தீர்க்கமாக சொல்லியிருக்கா உலகம் அழியுமா எப்போ அழியும் அப்படி அழியுதுன்னா ஏன் இன்னும் அழியாமல் இருக்குது ரெண்டாயிரம் வருஷம்தான் கடைசி காலம்னா ரெண்டாயிரம் வருஷமாக இன்னும் கடைசி காலமாக அப்போ எதை பற்றி தான் பைபிள் சொல்லுது திட்டவட்டமாக வருகிற வாரத்தில் போதிக்க போகிறேன் ஆகவே புது உடன்படிக்கை வர வாரம் மாலையில் மாலையில் ஷிஃப்ட் பண்ணியாச்சு வார வாரம் மாலையில் ஆராதனில் புது உடன்படிக்கை காலையில் பேசுறது அப்படியே மாலைக்கு பேசுவேன் இப்போ வாரம் ஞாயிற்றுக்கிழமை காலையில் புதுசாக ஆரம்பிக்க போகிறேன் இந்த அன்பிலே வாழ ஆரம்பிங்க இதுதான் இனிமே உங்கள் வாழ்க்கையை நீங்கள் மூவ் பண்ண வேண்டிய விஷயமே ஒரு வசனத்தை வாசித்து முடிக்கலாம் ரெண்டு குறந்தையர் ரெண்டு குறைந்தையர் ஐந்து இதை வாசித்துட்டு லெட்ஸ் க்ளோஸ் உங்கள் எல்லாருக்கும் பிரயோஜனமாக இருக்கும் இந்த வார்த்தை பவுல் சொல்கிறார் பதினாலு ரெண்டு குறைந்தர் ஐந்து பதினாலு எடுத்துட்டிங்கன்னா ஒரு ராமியன் வாசிக்கலாமா கிறிஸ்துவனுடைய அன்பு எங்களை நெருக்கி ஏவுகிறது எல்லாம் சொல்லுங்க கிறிஸ்துவனுடைய அன்பு என்னை நெருக்கி ஏவுகிறது பாருங்க நான் காலையில் சொன்னேன் எல்லா ரெஸ்ட்ரிக்ஷனையும் எடுத்துட்டோம் இந்த சபையில் எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது ஆண்டவரும் மனுஷனுக்கு எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் வைக்கலை நீங்களும் போய் யாருக்கும் எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் வைக்காதீங்க நோ மோர் ரெஸ்ட்ரிக்ஷன் நீ இதை செய்யாத இதை செஞ்சேனா இது ஆகும் இதை செஞ்சேனா இது ஆகும் அப்படிலாம் சொல்லி தரப்போறதே கிடையாது பட் தெர் இஸ் ஏ ஒண்டர் ஒரு இன்னொரு ஒரு நிலைமை இருக்குது நாம் எல்லாம் இந்த சட்டங்களுக்கு கடுமையான சட்டங்களுக்கு பயம் பொறுத்துற சட்டங்களுக்கு நரகத்துக்கு போவே உனக்கு தண்டனை கிடைக்கும் அப்படின்னு பயம்புருத்தி பயம் அந்த கடுமையான சட்டங்களுக்கு எல்லாம் நம்ம யாரும் ஆளாகல ஏசு அதிலிருந்து நம்ம விடுதலையாக்கிட்டார் நாம இனிமே எந்த மத போதனைக்கும் நாம் அடிப்பணிய தேவையில்ல எந்த ஒரு சட்டங்களுக்கும் நம்ம அடிப்படைய தேவையில்ல யார் யாரு நம்மளை பயம் பொருத்த தேவையில்ல ஏன்னா நம்ம யாருக்கும் பயந்து எதையும் செய்ய தேவையில்லை நோ மோர் ரெஸ்ட்ரிக்ஷன் பட் தேர் அதை விட சிறந்த ஒரு நிலம் இருக்குது பயம் பொருத்தி சட்டத்தை போட்டு மிரட்டி கட்டணும் நீ இது செய்யல நான் இங்க போவேன் இது செய்யலாம் இதுக்கு நடக்கும் இஸ்ரோவேலர்கள் பல முறை அறுநூத்தி பதிமூணு கட்டலையா மாத்திக்கினாங்க பத்து கட்டல தான் கருத்து கொடுத்தாரு அதுநூத்தி பதிமூணு கட்டளையா மாற ஆரம்பிச்சு திருந்தவே இல்லை பைபிள் படிச்சு பாருங்க இஸ்ரோவேல் சட்டங்கள் இஸ்ரோவேலர்களுக்கு உதவி செய்யவே இல்லை அதனாலதான் இயேசு இந்த உலகத்துக்கு ஒரு புது வழியை இன்ட்ரோடியூஸ் பண்ணார் ஒரு புது வழி ஒரு புது மார்க்கம் ஒரு புது அற்புதமான வழி அது என்ன தெரியுமா அன்பு கூறுவாயாக இன்னைக்கு சட்டத்துக்கு பயந்த நான் கீழ்படிய எனக்குள்ள தேவன் மதிக்கிற அனுபவிச்சிருக்கார் மனுஷனை மதிக்கிறது தேசத்தை மதிக்கிறது தெருவை மதிக்கிறது ஊரை மதிக்கிறது நாட்டை மதிக்கிறது நான் மதிப்பேன் நான் கோயிங் டு ரெட் லைட்டை பார்த்து வண்டியை நிறுத்தல டிராபிக் போலீஸ பார்த்து வண்டியை நிறுத்தல எனக்குள்ள கடவுள் மதிப்பு வச்சிருக்காரு நான் அவங்களுக்காக வண்டியை நிறுத்த போறேன் நான் ஜ சட்டத்தை மதிக்கிறேன் என் நாட்டை மதிக்கிறேன் என் நாட்டில் என் சுத்தி வாழ்ற ஜனங்களுக்கு நான் ஒரு நல்ல நிலைமை ஏற்படுத்த விரும்புறேன் ஆகவே நான் அவங்களுக்கு பாரமா இருக்க விரும்பல அவங்க என்ன பார்த்து விசனப்படணும்னு நான் விரும்பல அவங்களை நான் கஷ்டப்படுத்தி அவங்கள அவங்க அவங்க மனம் நொந்து போறது என்னால் இருக்கக்கூடாது நான் அதனால தான் அன்பின் பாதையை நான் தெரிந்தெடுத்திருக்கேன் பொருள் சொல்றாரு சட்டங்கள் என்னை நெருக்கியவுதுன்னு சொல்லலை பயங்கள் என்னை நெருக்கி ஏவுது இந்த நரக பயம் என்னை நெருக்கி ஏவுதுன்னு சொல்லலை அவர் சொல்றாரு கிறிஸ்துவனுடைய அன்பு என்னை நெருக்கி ஏவுது ஐ மூவ் பிகாஸ் ஆஃப் திஸ் லவ் இந்த அன்பினாலே நான் முன்னேறுகிறேன் இந்த அன்புனால தான் நான் வீட்டில் போய் மன்னிக்க போறேன் இந்த அன்புல தான் நான் செய்ய போற ஒவ்வொரு விஷயமும் தேவன் என்னை நேசித்தது போல மற்றவர்களை நான் நேசிக்க போறேன் என்னை அவர் மன்னித்தது போல மற்றவர்களை நான் மன்னிக்க போறேன் எனக்கு எல்லாம் கிறிஸ்து கற்றுக் கொடுத்திருக்கிறார் அந்த அன்பு என்ன நெருக்கி ஏவுது இனிமேதான் கிறிஸ்துவது இனிமேட் பண்ணுங்க பரலோகத்தை உருவாக்கலாம் செத்து தான் போன இங்க உங்கள் வீடே நீங்கள் மாக்கலாம் மன்னிக்கிறது மல்லிப்பூ வச்சுக்கலனாலும் மன்னிப்பூ எப்பவுமே வச்சுக்க நிறைய கிறிஸ்தவங்க மல்லிகைப்பூ வைக்க மாட்டாங்களாமா மல்லிப்பூ வச்சுக்கலாம் பிரச்சனை இல்லை ஆனால் மன்னிப்பூ வச்சுக்கோங்க எப்பவுமே வச்சுக்கோங்க அது செய்யும் அந்த மன்னிப்பூல இருக்கிற வாசனை வீடை சூப்பராகிடும் உங்க ஆண்டேசிக்கிறார் எந்த நிபந்தனையும் இல்லாம எந்த கட்டுப்பாடும் இல்லாம எந்த மனசுல எதையோ வச்சுக்கிட்டு ஆண்டவர் உங்களை நேசிக்கல ஆண்டவர் உங்களை அளவில்லாம நேசிக்கிறார் நீங்க எப்பவுமே அந்த அன்புக்குள்ள இருக்கிறீங்க எப்பவுமே நீங்க சொதப்புனா கூட ஆண்டவருடைய அன்பு மாறாது நீங்க தவறுனா கூட ஆண்டோருடைய அன்பு மாறாது பிடிக்கப்பட்டாச்சு இந்த அன்புக்கு நீங்க எப்பவுமே தகுதியா இருக்கிறீங்க மனுஷனுடைய அன்பு கூட ஒரு மாறலாம் ஒரு மாறலாம் ஆனா தேவனுடைய அன்பு ஒருபோதும் மாறாது நீங்க எப்பமே.. அவருக்கு பிடிக்கும் உங்களை எப்பவுமே அவருக்கு பிடிக்கும் உங்களை ரொம்ப நேசிக்கிறார் உங்க குறைகளை கூட அவர் பொருட்படுத்துறதுல சொல்றாரு நான் அதை நினையாதிருப்பேன் நான் அதை எண்ண மாட்டேன் அவர் உங்களை முழுமையா மன்னிச்சிருக்கிறார் முழுமையாக மன்னிச்சிட்டார் உங்களை ஒரு துளி கூட கிடையாது எதையோ உள்ள வச்சுக்கிட்டு காத்துக்கிட்டு எப்ப நான் உன்னை தண்டிக்கலான்னு இது எப்போ நீங்க உணர்றீங்களோ அங்கேதான் இயற்கை காப்பாறு உங்க சரீரத்துக்குள்ள உங்க உடலுக்குள்ள உங்களுடைய மனதுக்குள்ள வருது எல்லா நோய்களும் அங்கதான் தீருது எல்லா வருத்தங்களும் எல்லா பாரங்களும் அங்கதான் இலகுது அது அங்க தான் ரிமூவ் ஆகுது think about god's love always take take time to think about god's love devunudi anbai dhyanikaradhukku vaalkale neratha veinga andavar enna evlo nesikrar adha marundhu unga kaiyila irukkudi arputhamana marundhu adhu da eppome irukku unga kaiyil anda marundhu edhu neenga medical ku poathaavalla yaaraiyum thedi poathaavalla endha chavagiliyum poathaavalla anda pastor kitta m poi kekathaavalla adikadi poi kekathaavalla right now you have it in your heart இப்பவே உங்க கையில இருக்கு அந்த நேசம் உங்க கையில இருக்கு மாத்திர மருந்து மாதிரி கிடையாது காலி ஆயிடுச்சு காலி ஆயிடுச்சு இது காலியே ஆகாது இது இது இந்த அன்பு காலியே ஆகாது எப்பவுமே உங்களுக்கு இது எப்பவுமே உங்களுக்கு சொந்தம் இந்த அன்பு உன்னத பாட்டில் சொல்றது போல என் நேசர் என்னுடையவர் நான் அவருடையவன் நீங்க அவருடையவர்கள் எப்பவுமே அவருடையவர்கள் கணவனுக்கும் மனைவிக்கும்ிஞ்ச பாருங்க சிறந்த உறவு எது தெரியுமா கணவன் மனைவி அவங்க கூட பிரிஞ்சாங்க முடியலன்னு சொல்லி ஆனா தேவனுடைய வார்த்தை சொல்லுது கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிப்பவன் யார் யார் பிரிக்க முடியும் உங்களை ஒண்ணுமே பிரிக்க முடியாது நீங்கள் அவ்வளவு அன்பு கூறப்பட்டவர்கள் உங்களை தர தாழ்த்தி பார்க்காதீங்க உங்களை எப்பவுமே தலைகுனிய வச்சு நீங்க பார்க்காதீங்க உங்களை தண்டிச்சுக்கிட்டு இருக்காதிங்க தலை நிம்மந்து நில்லுங்க எல்லா இடத்துலையும் ஏன்னா தேவன் உங்களை அளவில்லாம நேசிக்கிறார் நீங்க எப்பவுமே ஹாப்பியா இருக்கணும் அது அதை தரக்கூடிய விஷயம் எது தெரியுமா ஆண்டவர் என்ன நேசிக்கிறார் நீங்க எப்பவுமே சந்தோஷமா இருக்கக்கூடிய விஷயம் அதுதான் எல்லா புத்திக்கும் மேலான சமாதானம் எப்ப உங்க உள்ளத்துல ஆள் என்னை கத்தரர் நேசிக்கிறார் இன்னைக்கு உங்க மனசுல அதை வைப்பீங்களா ஒவ்வொரு நாளும் அதை தியானிப்பீங்களா ஒவ்வொரு நாளும் அதை பேசுவீங்களா ஒவ்வொரு நாளும் அதை மேன்மை பாராட்டுவீங்களா தேவ அன்பு எனக்கு என் மேல இருக்கிறது இந்த அன்பை விட்டு பிரிப்பவன் யாருன்னு சொல்ல முடியுமா தினமும் நீங்க போய் அன்பு உங்களை தேவன் அன்பு கூறுறது மாத்திரம் இல்ல நீங்க போய் மத்தவங்களை அன்பு கூற முடியும் நேசிக்க முடியாதவங்களெல்லாம் நீங்க போய் நேசிக்க முடியும் மன்னிக்க முடியாதவங்களெல்லாம் நீங்க போய் மன்னிக்க முடியும் யூ கேன் யூ கேன் யூ கேன் உங்களால முடியும் ஏன்னா அந்த ஆற்றலை அந்த சக்தியை அந்த பலத்தை தேவன் உங்கள் இருதயத்தில் வச்சிருக்கார் நீங்க போய் செய்ய முடியாததை செய்ய முடியும் நீங்க போய் திரும்பவும் கிரட்ஜிங்களே வாழ்த்தாவில்ல கடிச்சுக்கிட்டு பல்ல கடிச்சுக்கிட்டுலாம் வாழ தேவையில்ல நிறைய பேர் பல்ல கடிச்சுக்கிட்டு வீட்டுல வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க பல்ல கடிச்சுக்கெல்லாம் வாழ்ந்தது போதும் ஐயோ நான் பொறுத்துக்கிட்டு இருக்கிறேன் இதெல்லாம் என்னால என்ன பண்றது தெரியல அதெல்லாம் இனிமே தேவையில அன்பு சகிக்கும் அன்பு தாங்கும் அன்பு மன்னிக்கும் அதே அன்பு ஏசுக்குள்ள இருந்தாதே அன்பு உங்க இருதயத்துல தேவன் ஊட்டி இருக்கிறார் நீங்க எவ்வளவு பெரிய பெரிய மாற்றங்களை உலகத்தில் கொண்டு வர முடியும் தெரியுமா இன்னைக்கு நீங்க அதுக்கு அந்த எழுப்புதலுக்கான ஆட் நீங்க தான் ஜெபிப்போம் நல்ல தகப்பனே அன்பை புரியாத உலகம் அன்பை புரிந்து கொள்ள உலகம் ஆனால் அன்பை எங்கள் மூலமாய் இந்த உலகத்துக்கு அறிவித்துக் கொண்டிருக்கிறீர் நாங்கள் வாய்க்கால்களாக இருக்கிறோம் அநேகருக்கு அன்பை அறிவிக்கிறவர்களாக நாங்கள் இருக்கிறோம் உம்முடைய அன்பு எத்தனை பெரியது எங்களை ஜெயித்தது எங்களை ஆட்கொண்டது எங்களை கவர்ந்தது இந்த அன்பு இப்போ எங்கள் உள்ளத்தில் இருக்குது நாங்கள் போய் சுற்றி வாழ்கிற மக்களுக்கு எங்கள் கூட வாழ்கிற மக்களுக்கு எங்கள் கூட இருக்கிற ஒவ்வொரு மக்களுக்கும் இந்த சமுதாயத்துக்கு நாங்கள் வெளிச்சமாக இருக்கிறோன்னு நீ சொல்லியிருக்கிறீர் இந்த அன்பு எங்கள் மூலமாக பாய்ந்து போட்டோங்கத்தாவே அன்புதான் பெரியது என்ற மனநிலை எங்களுக்குள்ளே வரட்டும் அன்புனால்தான் எல்லாத்தையும் செய்யணும் அன்புனால செய்யும் போது தான் எத எல்லாவற்றையும் ஜெயிக்க முடியும் முன்னேற முடியும் என்றது எங்கள் ஆள் மனதில் பதியட்டும் கர்த்தாவே இன்றைக்கும் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாய் கிரிய செய்கிற வல்லமை அது இந்த அன்புதான் அந்த வல்லமை என்று நாங்கள் புரிந்து இந்த உலகம் அன்பு எங்க மாற்றப்படட்டும் அதுக்கு நாங்கள் கார்னர்களா இருக்கட்டும் ஆண்டவரே இந்த வசனங்களெல்லாம் கேட்டுருக்கிறோம் நிறைய விஷயங்களை கேள்விப்பட்டிருக்கிறோம் இதெல்லாம் எங்க வாழ்க்கையில வேலை செய்யட்டும் கர்த்தாவே நாங்கள் கண்ணார பார்க்கட்டும் இந்த சத்தியம் எல்லாம் எவ்வளவு உண்மை இதெல்லாம் வாழ முடியும் இது பேசிக்கிட்டு இருக்கிற விஷயம் இல்லை வாழ்ந்தே காட்ட முடியும்னு நாங்க நம்புறோம் ஆண்டவரே உன் நாமத்தை எங்க வீட்டில் மகிமைப்படுத்திக் கொள்ளும் எங்க கா எங்கள் வாழ்க்கையில நிர் தேவைகள் எல்லாம் நிர் சந்தியம் அற்புத செயல்களை எங்க வாழ்க்கையில் செய்யும் நிறைய காரியம் நிறைய ஒரு பெரிய பெரிய ஸ்டேட்மெண்டோட சாட்சியோட நாங்கள் திரும்பி அடுத்த வார சந்திக்கட்டோம் ஒருவரை ஒருவர் பார்த்து நாங்கள் சொல்லட்டோம் மெய்யாதவே கார்த்தர் இருக்கிறார் அவர் நல்லவர் சொல்லட்டும் அண்டவரே எங்களை நடத்தும் உன் நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ளும் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நம்ம எல்லாரும் சொல்லுவோம் தயவு செய்து நம்ம எல்லாம் சேர்ந்து சொல்லுவோம் கர்த்தரின்மை பெற இருக்கிறார் நான் தாழ்ச்சி அடையேன் என் ஜீவன் உள்ளனாலெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் கரங்களை தட்டி கர்த்தரைப்படுத்தும் கத்திரிக்காணி செல் தோ நாளைக்கு மாலை சகோதரி ஜீவா உங்க வீட்டுல புதுமனை புகுவிழா இருக்கிறது அறிவித்திருப்பார்கள் நான் நம்புறேன் கலந்து கொள்ளுங்கள் செவ்வாய்கிழமை காலை பத்து மணிக்கு பெண்கள் கூடுகை உண்டு வியாழக்கிழமை நடுவார் ஆராதனை நாற்பத்தி ஆறு நாப்பத்தி ஐந்துக்கு காலையில ஐந்து மணி ஜபம் உண்டு வெள்ளிக்கிழமை காலை மற்றவர்களுக்காக ஜபிக்கிற ஜபம் உண்டு கத்தராகியன்பும் ஐக்கியமும் நம் அனைவரோடும் என்றும் என்றும் சதா காலம் இருப்பதாக சரணத்தை பாடிருவாயிருந்தே என்னை ஒப்புற வாக்கினே சத்துருவாயிருந்தே என்னை ஒப்புரவாக்கினே பாவங்களை பண்ணித்து ஆழத்தில் எழுதீரே பாவங்களை மன்னித்து ஆழத்தில் எழுதீரே உம்மை துதிக்கிறேன் உம்மை உயர்த்துகிறேன் நீர் நல்லவர் நீர் மிகவும் நல்லவர் எப்போதும் என்னை சுமக்கும் தகப்ப நீரே இந்த நாள் வரை என்னை காத்திட்ட என் கண்மலை நீரே இப்போதும் எപ്പോഴുംன்னி சுமக்குதடா பொன்னীরে உமைதுதிகிரே அல்லேலூயா உமைஉயர்த்துகிறே அல்லேலூயா நீ நல்லவ அல்லேலூயா நீமிகுவ நல்லவ உமைதுதிகிரே அல்லேலூயா உமைஉயர்த்துகிறே அல்லேலூயா நீ நல்லவ அல்லேலூயா நீமிகுவ நல்லவ